நம்பர் ரெண்டு சத்யசாய பாபாவின் கிரேஸ் ஒண்ணு புட்டப்பருத்தியில் ஒண்ணு கொடைக்கனாலில் நான் முன்பெல்லாம் வருஷத்தில் அநேக தடவை குறைந்தது ரெண்டு தடவையாவது புட்டப்பருத்தியில் சாய்பாபாவை தர்சனம் செய்து வருவது வழக்கம் சில சமயங்களில் அவர் வருஷா வருஷம் கோடைக்கனாலில் வந்து ஒரு வாரம் தங்கி தர்சனம் தருவதும் உண்டு அந்த சமயத்தில் நான் கோடைக்கனாலுக்கும் போய் தரிசனம் செய்து வருவது வழக்கம் புட்டப்பருத்தியில் ஆனாலும் அல்லது கோவை ஆனாலும் சாய்பாபாவின் தரிசனம் செய்ய போகும்போது நான் எல்லோ எல்லோரையும் போலே கையில் என்னுடைய குறையை எழுதிய அவர் அனுகிரகம் வேண்டுமென்று லெட்டர் மூலமாக எழுதிய ஒரு கவரின் உள்ளில் போட்டு ஒட்டி கையில் கொண்டு போவது வழக்கம் ஆனால் பல தடவைகளிலும் தொடர்ச்சியாக சாய்பாபா தர்சாயா என் லெட்டரை வாங்கினதில்லை என் மனசு ரொம்பவும் வருத்தமாக இருக்கும் ஆனால் என்ன செய்வது பல சமயங்களிலும் அவர் நட சபை நடுவே நடந்து வந்து கொண்டிருப்பார் ஆனால் என்னிடத்துக்கு வரும் வரும்போது நான் இருபது அவர் ஏனோ எதிர் திசை அவர் முகத்தை கொண்டு செல்வார் அதனால் அவர் முகத்தை கூட பார்க்க முடியாத சந்தர்ப்பங்கள் அமைவது வழக்கம் சாதாரணமாக தரிசனத்துக்கு போனால் காலை அஞ்சு மணிக்கு குளித்து வெளியில் உட்கார்ந்து இருக்க வேண்டும் வரிசையாக கியூவில் நிற்க வேண்டும் பிறகு ஐம்பது ஐம்பது பேர்களாக ஒரு இடத்தில் வெளியில் உட்கார் வச்சு வைப்பார்கள் பிறகு ஒரு ஏதோ ஒரு டோக்கன் பொறுக்கி எடுக்க சொல்வார்கள் நமக்கு கிடைத்த டோக்கன் நம்பர் பிரகாரம் ஹாலில் வரிசையாக ஃபர்ஸ்ட் ரோ செகண்ட் ரோ என்று உட்கார் வைப்பார்கள் பாபா வலம் வரியில் இரண்டு பக்கம் ஒன்னு இரண்டு மூணு வரியில் இருப்பவர்களுக்கு டோக்கன் கிடைத்தால் அதுதான் பாபாவை மிக பக்கம் இருந்து பார்க்க வசதி நம்மிடத்திலிருந்து கோரிக்கை லெட்டர்களை அவர் நேரில் வாங்க மிக சௌகரியமாகவும் இருக்கும் அப்படியுள்ள இடம் கிடைத்தால் நாம் பாகியவான்மார்கள் மேலும் பாபா நம்ம உட்கார்ந்திருக்கும் வழியாக செல்லும் போது நம் அவர் நம் இருக்கும் வசையில் பார்க்க வேண்டும் இந்த பாக்யம் கிடைத்தால் நீங்கள் எழுதின லெட்டர் அவர் கையிலும் நீட்டி கொடுக்கலாம் அவர் விரும்பினால் அதை பெறுவார்கள் இல்லையே அதை வாங்க மாட்டார் இதுதான் சம்பிரதாயம் ஆனால் ஒன்று சத்தியம் உங்கள் லெட்டரில் நியாயமான கோரிக்கைகள் அடங்கியிருந்து உங்கள் டைம் நல்லதாக இருந்து சாய்பாபாவின் உங்களுக்கு அருள் இருந்த அருள் புரிய வேண்டுமென்று விரும்பினால் மட்டும்தான் உங்கள் லெட்டரை அவர் பெறுவார் அவர் உங்கள் லெட்டரை பெற்று கொண்டால் என்றால் உங்கள் எல்லா துயரங்களும் அறவேன் தீர்ந்தது என்று நிச்சயம் நீங்கள் சாய்பாபாவால் அனுகிரகம் பெற்றுவிட்டீர்கள் என்று அர்த்தம் நிற்க ஒரு தடவை இதுபோல் நான் புட்டப்பருத்தியில் தர்சனத்துக்கு போயிருந்தேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எனக்கு ஆபீஸில் பல விதத்திலும் தருணங்கள் ரொம்பவும் நொந்து போன சமயம் நான் ரொம்ப ரொம்ப வருத்தமாக எப்படியும் சாய்பாபா தர்சனம் கிடைத்து என்னுடைய குறைகளை அவரிடம் ஏற்பிக்க வேண்டும் என்ற எண்ணத்தில் வழக்கம் போல புட்டப்பருத்தியில் கிளம்பி போனேன் நான் மட்டும்தான் போனேன் அங்கு போய் வழக்கம் ரூம் போட்டு காலை அஞ்சு மணிக்கு குளித்து தர்சனத்துக்காக கியூவில் நின்று டோக்கன் பெற்றேன் டோக்கனில் எனக்கு ஏழாவது ரோவில் தான் இடம் கிடைத்தது மனசு மிகவும் வலித்தது ஏழாவது ரோ என்றால் பகவான் போகும் பாதையில் வலது பக்கம் பத்தடி தள்ளி இருந்தது பகவான் அந்த வழியாக போகும்போது அந்த திசையில் தலையை திருப்பி பார்த்தால் போலும் நம்ம கையில் இருக்கும் லெட்டர் அவரிடம் சேர்க்க முடியாது அது அவ்வளவு தூரம் தள்ளி இருந்தது என் சாதாரணமாக பத்து மணி அளவில் பகவான் விஜயம் செய்து வருவது வழக்கம் அன்று பதினொன்றுக்கு மேல் ஆகியும் பகவான் வரவில்லை காலை அஞ்சு மணியிலிருந்து அவர் தர்சனத்துக்காக காத்திருந்த பக்தர்கள் சுமார் பதினொன்று கால் மணி அளவில் எனக்கு முன்னால் மூணாவது ரோயில் இருந்திருந்த ஒரு நபர் திடீரென்று எழுந்து கிளம்பி போக பார்த்ததாக தெரிந்தது அவர் எழுந்து மூவ் செய்வத் தொடங்கியது உடன் நான் என் ஏழாவது ரோயிலிருந்து ஸ்ப்ரிங் போல குதிச்சு எழுந்து அவர் உட்கார்ந்த இடத்தை ஒரே ஜம்பாக தாவி விட்டேன் அந்த இடத்தில் அப்படியே உட்கார்ந்தும் விட்டேன் ஒரு செகண்டில் இந்த சம்பவம் நடந்தது நான் கொஞ்சம் அசந்திருந்தால் அந்த பக்கத்தில் இருந்தவரே அந்த இடத்தை பிடித்திருப்பார் வேறு யாரும் அங்கே போக முடியாது ஒரே தருணம் ஒரு தருணமாக போக முடியாத தருணமாக இருக்கும் ஆனால் நான் மின்னன் போலே அந்த இடத்தில் அமர்ந்ததால் யாரும் ஒன்றும் சொல்ல முடியவில்லை பின்னே சுமார் பதினொன்று முக்கால் மணி அளவில் சாய்பாபா பிரவேசனம் நடந்தது அவர் எங்கள் முன்னால் போய்க் கொண்டிருந்த போது நான் என்னுடைய கவரை அவர் பக்கம் நீட்டினேர் அவர் அதை தன் பொன் கரங்களால் பெற்றுக்கொண்டார் என் சந்தோஷம் சொல்ல வேண்டுமா பெரிய மேடை போட்டு டான்ஸ் ஆடனம் போல இருந்தது என் கண்கள் குளிர்ந்து குளமாகிவிட்டது லெல்லிக்காய் அளவில் கண்ணீர் துள்ளிகள் வெளிவந்தது நான் சாபல்யம் அடைந்தேன் அதன் ஊர் வந்து சேர்ந்தேன் என் துக்கங்களை எல்லாம் பஞ்சாய் பறந்து போய்விட்டது என்று சொல்ல வேண்டுமா இதுதான் என் முதல் அனுபவம் இரண்டாவது அனுபவத்தில் கூறுகிறேன் கேளுங்கள் இது நடந்தது ஓடைக்கனாலில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நடந்தது பாபா ில் கேம்பு அங்கு போய் அவரை தரிசனம் செய்ய ஆயத்தமானேன் அப்பொழுது என் சொந்தக்காரன் கோயம்புத்தூர் காந்திபுரத்திலிருந்து கோவைக்கு நடைக்கனாலுக்கு ஒரு வாரம் வேலை நிமித்தம் ஃபேமிலியோட போவதாகவும் கொடைக்கனாலில் அவருடைய எஜமானன் பெரிய வீடு ஒன்று இருக்கு என்றும் அதை சின்ன ரிப்பேர் வேலை செய்ய வேண்டி இவரிடம் அவர் எஜமானன் உத்தரவிட்டதாகவும் என்னையும் அவர் கூட வருவதற்கு அழை அழைத்தார் நாங்கள் நாலு பேர் கொண்ட குழு கொடைக்கனால் போய் சேர்ந்தோம் அங்கு பெரிய வீடு அங்கு சமைச்சு சாப்பிட வசதி இருந்தது நாலு பெட்ரூம் கொண்ட தனிவில்லா சந்தோஷமாய் போய் சேர்ந்தோம் அடுத்த நாள் காலையில் ஒன்பது மணி அளவில் அந்த பங்களாவில் நடந்து பகவான் பாய் பாபா தங்கியிருந்த மண்டபத்திற்கு எல்லாருமாக சென்றோம் நல்ல கூட்டம் ஏற்கனவே அங்கு இருந்தது அதனால் எங்களுக்கு மண்டபத்தில் இடம் மண்டபத்தில் முன்வசம் நடைப்பாதையில் இரு நிற்கத்தான் இடத்தை இடம்